நற்றினை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பு அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ராமகிருஷ்ண மடத்தில் நடக்க இருந்த ஒரு விழாக்காக நிறையா லட்டுகளை வந்து தயாரிச்சிருந்தாங்க அப்போ அந்த லட்டுகளை அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழியில்ன்றதுனால அதை எப்படி பாதுகாக்கிறதுன்ற அவங்களுக்கு தெரியல அவங்கள்ட்ட இப்போ வந்து ராமகிருஷ்ண பரமஸ்டர்கிட்ட அதை யோசனை கேட்டாங்க இதை எப்படி எறும்புகளிட்டேருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு லட்டு வச்சிருந்த பாத்திரத்தை சுற்றி சர்க்கரையால் ஒரு வட்டம் போட்டார் ராமகிருஷ்ண பரஹம்சர் அதுக்கடுத்து அன்றைக்கி ஒரு நாள் லைட்டாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த சர்க்கரையை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ச அந்த எறும்புகள் சாப்பிட்டுச்சு ஆனால் ஒரு எறும்பு கூட அந்த லட்டு இருக்கிற பாத்திரத்தை நெருங்கவே இல்லை அன்னைக்கு காலையில் இதை பார்த்துட்டு ராமகிருஷ்ண பரஹம்சர்கிட்ட இப்படி ஆகிடுச்சு ஒரு எறும்பு கூட லட்டு பாத்திரத்தை நெருங்கலை அப்படின்னு சொன்னாங்க உடனே ராமகிருஷ்ண பரஹம்சர் பரமஹம்சர் எறும்புகள்னால் முன்னேறி போயிருந்தா அதுக்கு லட்டுகளே கிடச்சிருக்கும் இந்த எறும்புகளை மாதிரி தான் பல மனுஷங்க சின்ன வெற்றியே போதும் ஏன்னா பெரும் வெற்றிகளை கோட்டை விட்டுட்டு விட்டுருங்க விட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நன்றி